அந்த தோங்கிறது எந்த இடத்தினுடைய கூட்டு அந்த இத்து எப்படிப்பட்டது தெரியுமா வேதத்தினுடைய முடிந்த முடிவாக எது பிரணவம் ஓ என்பது அந்த ஓங்காரத்தை எதோடு கூட்டி இத் என்பதோடு கூட்டி மறைமுதல்மை எடுத்த மொழி எடுத்து கூட்டி மல்லல் நெடும் தமிழால் எப்படி பாடினாரு ஞான சம்பந்தர் அருமையான தமிழ்ல பாடினா மல்லல் நெடும் தமிழால் ஏன் காதப்பிடி சொன்னாரு தன்னுடைய விண்ணப்பம் இறைவர் பால் சாத்துதற்கு எல்லா உயிரிலும் ஏதேனும் விண்ணப்பித்தால் அது எதன்படி கேட்பான் எங்க இறைவன் காது கொடுத்து கேட்டேன் பத்திய மூக்கை கொடுத்து கேட்டேன்னு சொல்லுவா அதனால எல்லாருடைய விண்ணப்பம் செவி காற்றுவதற்குரிய இடம் எது திருச்செவியை சிறப்பித்து தோங்கிறது ஆரம்பிச்சார் இதுக்கெல்லாம் அவர் தெரியலன்னா யாருதான் செய்யறது யார் தருவா எங்க உரையெல்லாம் உரையாகுமா உரையாகுமா இப்படி உரைக்கு உரையாய் வரலாற்றுக்கு வரலாறாய் மாய் ஞான சில பிழிவுகளை ஞானமாய் சொல்ற எல்லா ஆகமங்களை என்ன சொல்வது தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என்னமோ இருபத்தெட்டுங்கிறாங்க உவாங்கிறாங்க அதுங்கிறாங்க சுவாமி இந்த ஆமெல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது எல்லாம் வர முடியல வேற இருக்குங்கிறாங்க இல்லையாங்க ஒண்ணு விளங்கலையே சுவாமினாரு என்னடா அவனுக்கு வேணும்னாரு அந்த எல்லா ஆமங்களும் சொன்னது பிழிவு அது சொன்னா போதும்னாரு அவ்வளவும் இந்த ஆன்மா கரையேறணும்னா ஆண்டவனை வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் இவ்வளவு தானுங்களா மும்றைவர்தான் பிழிஞ்சிட்டத ஆகமத்தினுடைய பிழிவே பிடிஞ்சுட்டதுக்கு ஞானமாய் ஒரு பெரிய காப்பியம் இருக்கும் என்றால் பெரிய புராணம் தான் பெரிய புராணம் தான் இருந்தா சொல்லலாம் இருந்தா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அப்படி போல தொகை முன்பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வரியார் அடியார் உடனாம் உடதென்றால் ஆலமது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்ப அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறான் அடியார் உள்ளத்தில் இருக்கிறார் பேனலால் எம்மை பெற்றார் எம்மை பெற்றார் தந்தது உந்தன்னை நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாது ஒருபோதும் இருந்த இப்படி எல்லாம் இருக்கிற அறிவிப்பாடு போற்றி தொண்டு பெற்ற நாள் இருந்தார் பிறகு அந்த சமாதான இவர் பாடிய திருத்தொன்ற தொகை அவர் கேட்காம இருக்க முடியாது யாரு விரல் மின்னர் எல்லாருக்கும் அடியு சொல்லும் போது யாருக்கும் அடியன் இவர் டூ விட்டாரு இவருக்கும் வணக்கம் விரி பொழில் குன்ற யார் வீரன் மிண்டற்கு அடியே அப்படின்னா இருக்குது இவர் யார் புறகுன்னு சொன்னார் அந்த புறகுங்கிற வாயில எது வந்துட்டு வெறி பொழில் சூழ் குன்றையார் கரல் மிண்டற்கு அதுதான் சொல்றது ஒரு ஒரு தனித்தன்மை எழுதிருக்கிறோம் எங்க புத்தகத்துல எந்த பெருங்காப்பியத்திற்கும் வில்லன் உண்டு வில்லன் உண்டு உண்டா இல்லையா ராமாயணத்துக்கு வில்லன் உண்டு ராமன் மணிமேகலைக்கு நேரடியா வில்லன் இல்ல ஆனால் அவளை அடையணும் சிலப்பதிகாரத்துல வஞ்சிப்பத்தன் சிந்தாமணியில கட்டியங்காரன் பெருங்கதையில அந்த இவன் இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கு ஆனால் எங்க பெரிய புராணத்துக்கு காப்பிய தலைவனுக்கு பயமே எதுவுமே இல்லை கிடையாது உடனே கேப்பான் ஐயா விரல் மின் இப்ப தானே முடிச்சுங்கிறீங்களே கருத்து வேற்றுமை மூடி முழுப்புறாங்க மூடி முழுப்புறாங்க வரும் ஒண்ணு மண் காரணமா அல்லது பெண் அல்லது பொன் காரணமா சுவாமி மண் பாரதம் பெண் ராமாயணம் மண் காரணமா என்னொராளு சிந்தாமணி பெண் காரணமா மணிமேகலை சிலப்பதிகாரம் பொன் காரணமா இதான திருப்பி திருப்பி வில்லன் வர்றான் எங்க விரல் மென்றருக்கும் சுந்தரருக்கும் எதனால் மண்ணா பொன்னா பெண்ணா அன்று அன்று அன்று அடியவரா இருந்து வணங்கவில்லையே என்பது ஆனா இவருக்கு இவ்வளவு பெரிய அடியவர்களை எப்படி இந்த ஆன்மா வணங்குறதுக்கு தகுதி இருக்குன்னு ஒண்ணு எனவே இந்த கருத்து வேற்றுமை ஆதலால் பின்னால் என்னாச்சு விரல்டியே என்று சொல்லு இன்னொரு ஆள் கருத்து வேட்டுப்படுவார் ஏர்கோன் கலிக்காம நாயனார் அங்கேயும் கருத்து வேற்றுமை தான் மண்ணும் அல்ல பெண்ணு அல்ல பொண்ணும் அல்ல அதான் வில்லன் இரண்டாவது ஏர்கோன் நாயனாருக்கு பெரிய சுந்தரர் அழியனும் நினைச்சாரா இல்ல வேண்டிய விரல் மின் அடியும் நினைச்சாரு இல்ல கருத்து வேற்றுமை என்ன பரம்பொருளாக இருக்கிற இறைவனை போய் ஒரு தூது விட்டார எனக்கு சரிய செய்ய பெரிய பெரிய ஒரு தூதுக்கு போய் சொல்லாம கருத்து வேற்றுமை பெருமாள் அவருக்கே சோழன் கொடுத்து இருங்க மன் அடியும் அடியேன் பழமையே சுவாமி பழமையில்லாத ஒரு காப்பியம் இருக்கும் என்றால் திருத்தொண்டர் பிராணம் ஒன்றுதான் இருக்க முருகா முருகா அப்படி பல தனித்தன்மைகள் இங்கே அமைந்திருக்கின்றன இப்படி இருந்த விரல் தக்க வகையால் தம்பெருமான் அருள தாழ்்கீழ் கனநாயகம் தன்மை பெற்று விளங்கினார் இங்கே எப்படி அந்த கொண்ட அந்த குறிக்கோள் நெறியும் அந்த ஒழுக்கம் தவறாமல் இருந்து வெற்றி பெற்றாரோ இவர் வெற்றி தான் திருத்தொண்ட தொகை பாடிய வெற்றி என்ன விரல்னார் இவருடைய இந்த குறிக்கோள் வலுவாமல் இருக்கவும் இவர் ஒருவாறு ஒதுங்க உள்ளே சென்ற என்ன ஆச்சுன்னு கேட்டா ரொம்ப அருமை கம்பர் பெருமான் சொன்ன மாதிரி இரக்கம் இன்மையன்றோ இவ் உலகங்கள் பறக்கும் தொல்புகள் அமுதே பருகின்றது அந்த அம்மாளுக்கு இறக்கம் இருந்து நீங்க அரசியல் வந்த உடனே சரி அப்படியான பெரிய பையன் ஒண்ணு சின்ன பையன் ஒண்ணுதான் வேணா ரெண்டாவது ஆழ்வான் நீ இனி ஆழ்வாய் நிலமெல்லாம் உண்மையாமே குன்றேன் உரை குன்றேல் இதுக்கெல்லாம் ஒரே வேணா வேண்டியது எனக்கு ஒரே அளவு வேண்டியது உரை குன்றேன் என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உயிருக்கும் நன்மகன் இந்த நாடிரவாமையவன் அவனை காட்டுக்கு போதன் நாளைக்கே இருந்து முடிச்சு விட்டு சரி நீங்களும் ராமாயணம் வருமாடாது அது போல மீண்டர் இந்த மாதிரி புறகென்று உரைப்ப இந்த மாதிரி அமைப்பது இல்லாத திருத்தொண்ட தொகை வருமா எனவே விரல் மீண்டர் புறகென்று உரைத்தது வாழ்க வெல்காம் வேறு பெரி எனவே கனநாயராகும் தன்மையினர் இங்க விட ஒரு அமைப்பை ஆராய்ச்சி முன்னர் தான் ஒரே எழுதி முடிஞ்சு போயிடுச்சு பெரிய பிராணம் ஏதோ குருவருள் இருந்தது எல்லாம் ஒரு முன்னுரை ஒன்னு தருணம் செய்கிழார் யாருங்கிறது ஆமாமா செய்கிழார் யார் அப்படின்னு தந்துடும் நமக்கு ஏதோ ரொம்ப கிஞ்சி தரிவு இந்த கிஞ்சி தரிவு கொண்டு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாரிலும் நிலையை எவ்வாறு கூறுகிறார் எவாறு கூறுகிறார் அப்படி ஒரு தொகுப்பு வேணும் இப்பதான் அதெல்லாம் படிக்கல நீ பருக கணநாதராகும் தம்பியினர் சுந்தரருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாரு கூட கணநாதராகும் தலைமை கொடுத்தார் சரி கண்ணப்பருக்கு மாறிலாய் வளத்தில் இருக்க வலது பக்கம் நம்ம அம்மாவுக்கு நம்ம அம்மாவுக்கு அடியின் கீழ் இருக்க என்றார் கோட்புக்கு ஒரு வாங்கருவா அப்படி இருக்கணும் ஏன் கேட்டா எல்லாரையும் அந்த சிவ சொத்து சாப்பிட்டவங்களை எல்லாம் ஒரு குழந்தை குழந்தை சுவாமி இது வந்து நெல்லு திங்கல இன்னும் சாப்பிட வைக்கல அதனால இது விட்டுலாமே தின்னா இந்தியா எனவே கோட்புலியா அமைக்கணும் எப்படி அமைக்கணும் கையில வாங்கறவா கூட அமைக்கணும் ஆனாயர் இந்நிலையே நம்பால் அனைவாய் இதெல்லாம் படிக்கிறோம் ஒத்து நோக்கும் போதுதான் தெரியுது இந்நிலையே இப்ப நீங்க அறுபத்தி அடைந்த பேரு என்று தலைப்பு கொடுத்துறது படிக்கட்டுமே இந்நிலையே நம்பால் அணிவாய்ங்கிறது ரெண்டு பேருக்கு ஆணாயருக்கு இப்படி வாசிச்சார் இப்படியே இப்படியே இருக்கணும் எனவே ஆணாயர் வரலாற்றுல பூ குடல் வச்ச மாதிரி இருக்கணும் கோட்புலியார் வரலாற்றுல கையில வாங்குறவா வச்ச மாதிரி இருக்கணும் திருப்படி அடைந்தால்தான் சாயிச்சியம் இந்த கணநாத சாயித்தியம் அல்ல எனவே அடிவர் அறுபத்தி மூன்று பேருக்கு கொடுத்த முத்தி நிலையில் வேறுபாடு உண்டா என்றால் வேறுபாடு இல்லை முதல் நாயன்மார்களுக்கும் இறைவன் வீடு பேர் வழங்கினான் என்பதில் ஐயம் இன்று ஆயினும் அவரவர்களும் தாம் தாம் பெற்ற முத்தி நிலையை ஒவ்வொரு வாய்பாட்டால் கூறினார் என்று சொல்லணும் நீங்க பெருமை சிறுமி கருதுவீங்க பெருமை சிறுமி கருது பெருமை சிவஞானத்து இன்ன முதன் வடிவாகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணிந்திருந்தார் அதுதான் சித்தி சொல்லுது நாங்கள் எங்க சைவ சித்தாந்த சொல்லற முத்தி என்னன்னு கேட்டா சிவனடியை சேரு முத்தி செப்புவது இங்கு யாமி அப்படி சொன்னது நாவுக்கிறது அப்படின்னு சில பெருமக்கள் தான் சொல்ற மற்றவங்களுக்கு எல்லாம் இப்ப ஞான சம்பந்திருக்கு ஜோதியில் புக்கு ஒன்றாயினார் வீடு வீர நிலையில் மாறுபாடே இல்லை ஆனால் சேக்கலா பெருமான் எடுத்து சொல்லுகின்ற அந்த சொற்களால் இப்படி எல்லாம் இருக்கு சொன்னார் சரி இவரையே கண்ணநாதரா போ சொல்லணும் கேட்ட ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க ஜோதிக்க வேண்டாம் ஆட்பாளவர் கருள் வண்ணமும் அளவில்லை கடக்க அளவில்லை கணநாதம் பெற்றார் எல்லோரும் வீடுதான் அதை சொல்லுகிற அமைப்பில் ஜெய்கலா பெருமான் இப்படி எல்லாம் அமைத்து காட்டுகிறார் என்று சொன்ன அறுபத்தி மூவரும் பெற்ற பேருகள் பெற்றேதில்ல பெற்ற பெருவளம் எழுதணும் ஏன் தொலு ஆபியம் பெற்ற பெருவளம் பெறார்கறி உரி அருமையான சொல்ல அடியவர் பெற்ற பெருவளம் தலைப்பு தலைப்புல நம்ம தலை நமக்கு என்ன தெரியும் தவிப்படுறது தொலு ஆப்பியமும் தான் சாத்தி அடியவர் பெற்ற பெருவளம் இன்னவர் எல்லாம் அடைந்தார் இன்னவர் இப்படியே இருந்து செல்க என்றார் இவர்கள் என்றார் ஒரு சஸ்பென்சன் வச்சுட்டுமா ஒரு மூன்று பேருக்கு எதை பத்தியுமே சொல்லல யார் அடுத்த மாசம் வச்சுக்கோமா அத மூன்று பேருக்கு எதுவுமே சொல்லலை வீடு பேட்ட பத்தியே பேச்சு இல்லை சொல்லணுமா ஒரு மாசம் தாங்காது குளச்சடையாக்கு சொல்ல இசைஞானியா இருக்கு சொல்ல தடையனா இருக்கு சொல்லல அப்படியான முத்தி பேர் அடையாதவர்களா முத்தி பேர்லாம் இது வரைக்கும் என்ன இங்க நம்ம என்ன சார் படிச்சோம் என்ன படிச்சோம் ஒண்ணுமே தெரியல முட்டாளுங்கிறது உண்மையான ஒரு சொல்லுது மூன்று பேருக்கும் ஒண்ணுமே சொல்லல ஏனா இசை சுந்தர பெற்றெடுத்த ஒரு மகானுபாவனை பெற்றெடுத்தவங்க யாரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒவ்வொரு பாட்டு சிவ குளிச்சர் யார் ஆடா இருக்கிறது யாருக்கும் அமைச்சராக இருந்துட்டார் அப்படியான முத்தி பேர் அடையலையா என்ன செய்யணும் என்ன செய்யணும் நெடுமாற நாயனாரும் மங்கையசியாரும் அந்த வீடு பேர் தான் கொலைச்சிரையாரு அருமையா மங்கையற்கரசியாரையும் மங்கையற்கரசி குலைச்சிறையாரையும் மாற்றி மாற்றி ஒரு பதிகம் பாடியிருக்கார் அப்படிப்பட்ட பெருமை கூடையவர் ஆதலினாலே மங்கையரசியார் நின்றசீர நெடுமாறனாரும் பெற்ற புத்திநிலை எதுவோ அதுதான் குலைச்சிறையா இருக்கு எழுதினோ எழுதின இசையானியார் தடையனார் அருமையான சொல் சுந்தரே பாடிட்டார் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடயன் இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடயன் இசைஞானி காதல்கிறார் எனவே இருவரும் சித்தி பேடைந்தவர் ஜெய்கிறார் சொல்லவில்லை எனினும் அவர்களும் என்னவனாம் அரணியே அடைந்த சடையன் விதிஞ்சானி திருவிடி பேரடைந்தவர்கள் ஆகவே சொல்லாதவர்கள் மூவர் அவர்களும் வீடு பேரடைந்தவர்களை நாம் சொல்லி முடிச்சிடணும் எனவே அறுபத்தி மூவரும் ஒரே நிலையில் முத்தி பேரடைந்தவர்கள் ஆனால் முத்தி பேரில் இவரையாக இது இவரை வந்து இப்படி இப்படி என்பால் நம்பால் அணைக நீ திருவடிக்கள் இருக்க நீ வளத்தில் இருக்க ஜோதியில் இப்படி எல்லாம் வேறு பிரிதியின் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேருதனக்கு காரணராம் பிரானார் விரல் மின்னரின் பெருமை விரும்பிடுவாரா திருத்தொண்ட தொகை இன்னைக்கு எடுத்துன்னு சொல்லும் பொழுதெல்லாம் யார் இணைத்துக் கொள்ளணும் அல்லவா அப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் கூறும் அளவு என் அளவித்தே அவரை பத்தி எனக்கு என்ன சொல்ல தெரியும் ஒன்றரை மணி நேரம் அல்லவா அவர்தான் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர் நீதி அன்பர் திருத்தொண்டுவாம் இன்னொரு பெரியவர் அவர் நீதி பேரு அமர் நீதியார்னு பேரு நீதிங்கிறது அமர்ந்து அமர்தல் தொல்வாபி மேவல் அமர்தல் அது சின்ன வரலாறு தான் பத்து நிமிஷத்தில் சின்ன வரலாறாது இன்னே எனக்கு மனசு நிறைவில் என்ன பண்ணும் திருத்தொண்ட தொகை முழுதும் சொல்லணும் இப்ப பதினோரு பாட்டு சொல்லி அதனுடைய அமைப்பை சொல்லணும் சொன்னா இன்னொரு ஒன்றரை மணி நேரம் அப்பதான் விரல் மின் விரிவுபடுத்தினதாக பொருள் சிவம் இப்படி எல்லாம் நம்மை இந்த பணியில் ஈடு கொண்டு ஈடுபடுத்தி நம்முடைய தவிர்த்து சுவாமியில் அவர்கள் பெரிய புராணத்தை எங்க படிக்க போறான் அதனாலே படிக்கட்டீங்க சொல்லி செந்தமிழ் பரமாச்சாரியனாகிய முருகப்பெருமானு நம்முடைய சிம்யான சுவாமியை செந்தமிழ் பரமாச்சாரியனாக இருக்கின்றபுகன் அந்த பரமாச்சாரியனுடைய குரலை பெற்று குருமூர்த்திகள் படிப்பா எங்க படிக்க போற படி என்று சொல்லி இந்த பெரும்புணியத்தில் ஆட்படுத்தி ஆற்காடு வேலூர் போன்ற எல்லாம் வந்த பெரியவர்களோட கூட இருந்து நீ படிப்பா படிக்கவே இல்லையே இப்பொழுதாவது படி என்று சொல்லி இந்த பெரும்புணியத்திற்கு ஆளாக்கி இருக்கிறாள் அவருடைய திருமணர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கொண்டு பந்து கேற்க தலைவர் அவர்கள் நம்முடைய கோபாலையா மற்ற பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தின் நன்றியும் தெரிவித்தார்